வணக்கம் மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நச்சினேயின் புதறிவுக் கோவில் நிகழ்ச்சிக்காக திருச்சி உருமு தனலட்சுமி கல்லூரியின் இளங்கலை வணிகவியல் மாணவி ஆர் திவ்யா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கியான்வாபி மசூதி வாரணாசியில் அமைந்துள்ளது இரண்டு நாணய கண்காணிப்பு பட்டியலை வெளியிட்ட நாடு அமெரிக்கா ஆகும் மூன்று இந்தியாவில் யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தளங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பினை வகிக்கும் நாடு எது இரண்டு இணையதள உள்ளடக்க குறியீடு ரெண்டாயிரத்தி என்ற குறியீட்டினை வெளியிட்ட அமைப்பு எது மூன்று நாட்டில் திறனர்களுக்கான முதல் திருநர் நல வாரியத்தை அமைத்த மாநிலம் எது இந்த கேள்விகளுக்கான பதில் பதில்களை நாளை புதறிவு குழுவில் நிகழ்ச்சியில் கேட்கலாம் நன்றி